தத்து சத் பரப்பிரமனே நமக ஓம் தத்து சத் பரப்பிரமன் குருவே நமக ஆனை முகநாறு முகநம்பிகை பொன்னம் வளவன் ஞான குரு வாணியை உள்நாடு உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே திருச்சிற்றம்பளம் சென்ற வகுப்பில் நாம் ரஜோகுணம் தமோகுணம் இவைகளை பற்றி நம்ம கொஞ்சம் விரிவாக பார்த்தோம் அதில் சத்துவகுணம் முக்கியம் என்பதையும் பார்த்தோம் இந்த வகுப்பில் நூல் பார்ப்பதற்கு முன்பு ஒரு சில விஷயங்களை தெரிந்து கொள்வோம் சாஸ்திரம் என்று சொல்லப்படுகின்ற நூலானது உரைநடையாக இருந்தால் அதற்கு முன்னுரே கூறப்பட்டிருக்கும் ஒரு சாஸ்திரம் நூறு எழுதுகிறாங்கன்னா அதுக்கு முன்னூரை சொல்லப்பட்டிருக்கும் அந்த நூலானது செய்ய இருந்தால் அதுக்கு பாயிரம் கூறப்பட்டிருக்கும் ஒரேநடைக்கு எப்படி முன்னுரை கூறப்பட்டிருக்கிறதோ செய்யலாக இருந்தால் அதுக்கு பாயிரம் கூறப்பட்டிருக்கும் பாயிரம்னாலும் முன்னுரையினாலும் ஒரே அர்த்தம்தான் பாயிரம்னாலும் முன்னுரையின் அர்த்தம் அதே போல இந்த வேதாந்த சாஸ்திரத்தை கற்பதற்கு முன்பு முன்னுரையாக அடிப்படை விஷயங்களை தெரிந்து கொள்வது அவசியம் வேதாந்த சாஸ்திரத்தை கற்கிறதுக்கு முன்னால் அடிப்படையான விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் அதில் முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது புருஷார்த்தம் என்றால் என்னங்கிறத பார்க்குறோம் புருஷார்த்தம் என்றால் என்ன அப்படின்னு பார்க்குறோம் எல்லா பொருடர்களும் விஷயை இச்சைக்கு விருப்பம் அது புருஷார்த்தம் எனப்படும் எல்லா பொருடர்களின் இச்சைக்கு விஷயம் எதுவோ அது புருஷார்த்தம் எனப்படும் அதாவது இச்சைக்குன்னா விருப்பம் எல்லா புருடர்களும் எதை விரும்புகிறார்களோ புருஷார்த்தம் என்று பெயர் இந்த இடத்துல புருடர்கள் சொல்லும்போது எல்லா மனிதர்களையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் புருடன் அப்படின்னா பெரும்பாலும் ஆண் குறிக்கிறது இந்த இடத்துல பொருடர்கள் சொன்னால் ஆண் பெண் அனைவரும் அனைவரையும் மனிதர்கள் அனைவரையும் எடுத்துக்கொள்ள வேண்டியது எல்லா மனிதர்களையும் எதை விரும்புகிறார்களோ அதற்கு புருஷார்த்தம் என்று பெயர் இந்த புருஷார்த்தமானது நான்கு வகைப்படும் புருஷார்த்தம் நான்கு வகைப்படும் ஒன்று அறம் இரண்டு பொருள் மூன்று இன்பம் நான்கு வீடு அறம் பொருள் இன்பம் வீடு என்று சொல்லப்படுகின்றது இந்த நாளுக்கு புருஷ அர்த்தம்னு பேர் இதில் அறம் பொருள் இன்பம் இந்த மூன்றுமே வந்து கௌன புருஷார்த்தம்னு சொல்கிறது எப்படி கௌன புருஷார்த்தம்னு பேர் அறம் பொருள் இன்பம் இது மூன்றுமே கௌன புருஷார்த்தம் என்று சொல்லப்படும் கௌன புருஷார்த்தம் என்றால் முக்கியம் அல்லாதது என்று பொருள் கௌன புருஷார்த்தம்னு என்னது முக்கியம் அல்லாததுன்னு பேர் கௌனம்னால் முக்கியம் அல்லாததுன்னு அர்த்தம் கேட்டா அறம்பொருள் இன்பம் ஆகிய மூன்றும் எல்லா காலத்திலும் எல்லா தேசத்திலும் எப்போதும் விருப்பத்துடன் இல்லாமல் ஏதோ ஒரு காலத்தில் ஏதோ ஒரு தேசத்தில் ஒரு விருப்பம் உண்டாகிறது அதாவது அறம்பொருள் இன்பம் ஆகிய மூன்றும் எல்லா காலத்திலையும் எல்லா தேசம் எல்லா இடத்துலையும் அர்த்தம் எல்லா இடத்திலும் எப்போதும் விருப்பத்துடன் இல்லாமல் ஏதோ ஒரு காலத்தில் ஏதோ ஒரு தேசத்தில் விருப்பம் உண்டாகிறது இது அறம்பொருள் இன்பம் பல நேரங்களில் விருப்பம் இல்லாமல் போய்விடுவதால் முக்கியம் அல்லாதது எனப்படுகிறது பல நேரத்தில் பல காலத்தில் இதுகளில் நமக்கு பிரியமில்லாமல் போய்கிறது விருப்பம் இல்லாமல் போய்கிறது அதனால் அது முக்கியம் அல்லாததுன்னு சொல்கிறோம் எது அறம்பொருள் இன்பம் அப்புறே அந்த வீடுன்னு ஒன்று இருக்கு அது வந்து முக்கிய வீடுன்னா என்ன அர்த்தம் மோட்சம்னு பொருள் மோட்சத்தை முக்கிய என்று சொல்லப்படுகிறது அப்படின்னு என்ன அர்த்தம்னு கேட்டா அந்த முக்கிய புருஷார்த்தம்னா எல்லோரும் எல்லா காலத்திலும் எல்லா தேசத்திலையும் எப்பொழுதும் அது விரும்புகிறதுனால அதுக்கு முக்கிய புருஷார்த்தம்னு பேர் அப்படி பார்த்தா மோட்சம் அடையணும்னு விரும்புறது எல்லாருமா விரும்புகிறாங்க அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வருது எல்லோரும் மோட்ச அடைய விரும்புகிறது இல்லையே இதை போய் எப்படி முக்கிய புருசாக அர்த்தம்னு நம்ம சொல்லலாம் அப்படின்னு ஒரு சந்தேகம் மோட்சங்கிறதுக்கு அர்த்தம் என்னான்னு கேட்டால் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிறோன்னு மோட்சங்கிறதுக்கு சர்வதுக்க நிவர்த்தி பரமானந்த பிராப்தியத்தை மோட்சம்னு சொல்லப்படுகிறது சர்வதுக்க நிவர்த்தி பரமானந்த பிராப்தி அதாவது எல்லா துன்பத்திலிருந்தும் விடுபடுவதும் ஆனந்தமாக இருப்பதுவே மோட்சத்துக்கு அர்த்தம் அப்போ மனிதர்கள் பிராணிகள் அனைத்துமே வந்து துக்கத்திலிருந்து விடுபடணும்னு நினைக்கிறோம் ஆனந்தமாக இருக்கணும்னு நினைக்கிறோம் அதில் சந்தேகம் இல்லை இதனாலதே இதுக்கு முக்கிய புருஷார்த்தம்னு பேர் சரி அப்படிப்பட்ட மோட்சத்துக்கு பல பேர்கள் இருக்கின்றன மோட்சம்னு சொல்லலாம் முத்தின்னு சொல்கிறது பிறவானிலைன்னு சொல்கிறோம் கைவல்யம்னு சொல்லப்படுகிறது வீடு விடுதலை சிரேயஸு இவைகள் அனைத்தும் ஒரே அர்த்தத்தை குறிக்கக்கூடிய பல சொற்கள் மோட்சம் முக்தி பிறவானிலை கைவல்யம் வீடு விடுதலை சிறேயஸு இவை போன்ற இவைகள் அனைத்தும் ஒரே அர்த்தத்தை குறிக்கக்கூடிய சொற்கள் அப்ப மோட்சத்துக்கு நம்ம அர்த்தம்லாம் பார்த்தோம் துன்பத்திலிருந்து விடுபடுவதும் ஆனந்தமாக இருப்பதும் மோட்சம் அப்படிங்கிறத தெரிந்து கொண்டோம் இப்போ இந்த அறம் பொருள் இன்பம் மூணு இருக்குது அது கெளன புருஷார்த்தம்னு சொல்லப்பட்டதே அது என்னங்கிறத கொஞ்சம் நம்ம பார்க்கலாம் அறம் என்படுகின்ற தர்மத்தை கடைப்பிடித்தல் அறம்னால் தர்மத்தை கடைப்பிடிக்கிறதுன்னு அர்த்தம் தர்மம் செய்கிறதுன்னு ஒரு அர்த்தம் அந்த தர்மத்தை கடைப்பிடிக்கிறது கடினமாக இருப்பதாலும் அதனது பலன் நீண்ட காலத்துக்கு பிறகு நமக்கு கிடைப்பதாலும் தர்மத்தினுடைய பலன் நீண்ட காலத்துக்கு பிறகுதே கிடைக்குது தர்மத்தை கடைபிடிக்க தர்மத்தை பற்றிய சூக்குமமான அறிவு பிரகாசம் தேவையாயிருப்பதாலும் தர்மத்தை கடைப்பிடிக்கிறதுக்கு தர்மத்தை பற்றிய அந்த சூக்குமமான அறிவு நமக்கு தேவைப்படுகிறது தர்மத்தை கடைபிடிக்கணும்னா அதை பற்றியே நமக்கு அறிவு தேவைப்படுது அப்படி இருந்தாலும் கடைபிடிப்போம் அதே மாதிரி தர்மத்தை கடைபிடிக்கும் மனிதர்கள் மிக குறைவாகவே இருக்கின்றனர் தர்மத்தை கடைபிடிக்கக்கூடிய மனிதர்கள் மிக குறைவாகவே இருக்கின்றன அதர்மத்தை கடைபிடித்தல் லகுவாகவும் அதர்மத்தை கடைபிடித்தல் லகுவாகவும் பலன் உடனடியாகவும் கிடைப்பதால் தர்மத்தை பற்றிய அறிவு தேவையில்லாமல் இருப்பதாலும் பெரும்பாலும் அதர்மத்தை செய்கின்றனர் அதர்மத்தை கடைபிடிக்கிறது லெகுவாக பலன் வந்து உடனே கொடுக்குது தர்மத்தை பற்றிய அறிவு தேவையில்லை தேவையில்லாமல் இருப்பதாலும் பெரும்பாலும் அதர்மத்தை செய்கின்றனர் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிறலாம் தர்மங்கிறது மேலே ஏறுற மாதிரி அதர்மங்கிறது கீழே இறங்குற மாதிரி மேலே ஏறுவது கடினமா கீழே இறங்கிறது கடினமா அப்படின்னு பார்க்கும்போது மேலே ஏறக்கூடிய தர்மத்தை கடைபிடிக்கிறதே கடினம் அதர்மங்கிறது கீழே போகிறது அதை கடைப்பிடிக்கிறது லகு இந்த மேலே ஏறுனால் கடினமாக இருந்தால் அதுக்கு என்ன பிரயோஜனங்கிறதுக்கு நமக்கு சூக்குவமான அறிவெல்லாம் தேவைப்படுது பள்ளத்தை நோக்கி போகிறதுக்கு நமக்கு அறிவெல்லாம் தேவையில்லை அதர்மத்தை கடைப்பிடிக்க அறிவு தேவையில்லை அதனால் எல்லோ எனவே எல்லோரும் தர்மத்தை கடைபிடிக்காததால் தர்மம் கௌன புருஷார்த்தம் தர்மம் வந்து கௌன அதாவது முக்கியம் அல்லாதது அப்படின்னு எல்லோரும் எல்லா காலத்திலையும் தர்மத்தை கடைபிடிக்காததுனால அது முக்கியம் எல்லாரும் விரும்பாததனாலையும் அது முக்கியமல்லாதது அப்படின்னு தெரிந்து கொண்டோம் அடுத்த அறத்துக்கு அடுத்து பொ கத்தம் சொல்ற பொருந்து முக்கியம் அல்லாத உலகமே பணத்துக்காக பொருளுக்காக அரும்பாடுபட்டு சொல்லுது முக்கியம் அல்லாததுன்னு சொல்லுது எப்படி பார்க்கலாம் ஒருவன் பணத்தை செலவழிக்காமல் கஞ்சனாக இருந்து மிக கஷ்டப்பட்டு சேர்த்திருக்கிறான் அவனுக்கு நோய் வந்துவிட்டது பனம் செலவழிந்தாலும் பரவாயில்லை நோய் நீங்க வேண்டும் என்று எண்ணி கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை வைத்தியத்துக்கு செலவழிக்கிறான் கஷ்டப்பட்டு சம்பாதித்த வைத்தியத்துக்கு செலவழிக்கிறான் உண்மையான துறவி அதாவது சன்னியாசி பணத்தை விரும்புவது இல்லை உண்மையான சன்னியாசி உண்மையான துறவி அதான் நல்லா தெரிஞ்சுக்கிறோம் சன்னி எல்லாருமே காவி போட்டாவெல்லாம் சன்னியாசின்னு சொல்ல முடியாது உண்மையான துறவிகள் பணத்தை விரும்புவது இல்லை எனவே பணம் முக்கியம் அல்லாததாகும் அதாவது எது துன்பத்தை கொடுக்கிறதோ அது முக்கியம் அல்லாதது என்பது அறிவாளிகளின் முடிவான கருத்தாகும் எது துன்பத்தை கொடுக்கிறதோ அது முக்கியம் அல்லாதது என்பது அறிவாளிகளின் முக்கியமான முடிவான கருத்து இப்போ பொருள் சம்பாதிப்பதிலும் துன்பம் பொருளை காப்பதிலும் தும்பம் பொருள் செலவழிந்தாலும் தும்பம் பொருள் குறைந்தாலும் தும்பம் எதிர்பார்த்த அளவு வருமானம் வரவில்லை என்றாலும் தும்பம் பொருள் எப்போதும் குறையாமல் இருக்க வேண்டும் இருந்து கொண்டே இருக்கணும் என்ற ஆசை இருக்கிறது பொருள் வந்து நம்ம குறைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற ஆசை இருக்குது பொருள் சேர்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது ஆசை இருக்கும்போது துன்பமே உண்டாகும் ஆசை இருக்கும்போது துன்பமே உண்டாகும் பொருள் எவ்வளவு கொடுத்தாலும் ஆயிலை தள்ளி போட முடியாது எல்லாத்துக்கும் லஞ்சம் கொடுத்து எல்லாத்துக்கும் லஞ்சம் கொடுத்து தள்ளி போடலாம் காரியத்தை சாதிக்கலாம் ஆனால் ஆயிலை எவ்வளவு பணம் கொடுத்தாலும் ஆயிலை தள்ளி போட முடியாது அதுக்கு சின்ன கதையை பார்க்கலாம் யமன் வந்து ஒருத்தனை பிடிக்க வந்திருக்கிற அவனுக்கு ஆயில் முடிஞ்சு அந்த அந்த மனிதன் என்ன பண்ணுற எமே வந்த உடனே என்ன வந்ததுன்னு கேட்குறேன் உனக்கு ஆயுசு முடிஞ்சு உனக்கு பிடிக்க வந்திருக்கிறேன்னு சொல்கிறார் எமே பொறுங்க ஒரு காபி சாப்பிட்டு போங்கன்னு சொல்லி காப்பியை போட்டு கொடுக்குறேன் காப்பியில் ஒரு தூக்க மாத்திரையை போட்டு கொடுக்குறான் எமே குடிக்கிறார் குடித்த உடனே அவருக்கு தூக்கம் வந்துடுது கொஞ்ச நேரம் அசந்து தூங்கிடுறார் அந்த நேரம் அந்த மனிதனை என்ன பண்ணுறேன் அந்த சித்திரவுத்து எழு கொடுத்த அந்த ஓலைய அந்த மாற்றி வைக்கிற இவரு மொதல் இருந்த பேரை கடைசிக்கு பக்கத்தை தூக்கி மாற்றி வச்சிட்ற மாற்றி வச்ச உடனே மாற்றி வச்சுட்டு உட்காந்துருக்கேன் கொஞ்சம் நேரத்தில் முழிச்சிட்றாரு யாரே யமன் முழித்த உடனே நீ போட்டு கொடுத்த காப்பி நல்லா இருக்கு அதனால் உனக்கு ஒன்று செய்யலாம் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு என்னன்னு கேட்டால் நீங்கள் செஞ்சதுனால உன்னுடைய பேரை நான் கடைசியில் கொண்டு வர்றேன் அதனால் அந்த பேப்பரை மாற்றி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் பேப்பரை மாற்றி வச்சிட்றாரு மாற்றி வச்ச இவன் முதல்ல மாற்றி வச்சதால கடைசியில் போயிடுச்சு திரும்ப ஏமே மாற்றி வச்சதால முதல்ல வந்துருச்சு இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்றோம் காலன் வந்து கரெக்டாக அந்த டயத்துக்கு வருவேன் அதனால் அவனுக்கு காலன்னு பேர் இந்த பொருளை கொண்டு வந்து ஆயிசை தள்ளி போட முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிறோம் அவ்வளவுதான் அதே மாதிரி பொருள் வந்து திருப்தியும் கொடுக்காது நல்லா சேரு எவ்வளவு சம்பாதிச்சாலும் திருப்தி கிடையாது சம்பாதிச்சுக்க உங்களுக்கு தெரியும் நிம்மதியை கொடுக்காது பொருள் வந்து நிம்மதியை கொடுக்காது ராமகிருஷ்ணர் ஒரு கதையை சொல்லியிருப்பார எல்லாத்துக்கும் தெரியும் ஏழாண்டா கதைன்னு ஒன்று இருக்குது அது தெரிஞ்சுக்கொள்ளலாம் அதே மாதிரி பணம் இல்லாத வேலைக்காரன் நன்றாக தூங்குறான் பணமுடைய முதலாளிக்கு தூக்கம் வர்றதில்லை பணத்தினுடைய தன்மையை பார்க்குறோம் வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்பட்ட சம்பாதித்த பொருளானது இறந்த பிறகு கூட வருவதில்லை இது வேற இருக்கு நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு அரும்பாடுபட்டு சம்பாதித்த பொருளானது எல்லவும் கூட வருவதில்லை பொருளினுடைய தன்மை தெரிஞ்சுக்கிறோம் மனிதர்கள் பொருள் இப்படிப்பட்ட தன்மையுடையது துன்பத்தை தரக்கூடியது என்று அறியாமல் இருக்கின்றன பொருள் முக்கியம் அல்லாதது என்று சாஸ்திரம் சொல்லுகிறதே தவிர தேவை இல்லை என்று சொல்லவில்லை பொருள் தேவையில்லை என்று சொல்லவில்லை முக்கியம் அல்லாதே சொல்லப்பட்டிருக்கு பொருளை ஒரு காலத்தில் விரும்புகிறார்கள் ஒரு காலத்தில் விரும்புவதில்லை அவ்வளவுதான் பொருளை எல்லோரும் எல்லா காலத்திலும் எல்லா இடத்திலும் விரும்பாததனால் அது முக்கியம் அல்லாதது ஆகும் அது முக்கியமல்லாதது ஆகும் இது பொருள் ஆனால் பொருள் அவசியங்கிறது வள்ளுவரையும் சொல்கிறத நம்ம பார்க்கலாம் அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாதாருக்கு இவ்வுலகம் இல்லாகி ஆங்கு என்று திருவள்ளுவரே சொல்லுகின்றார் அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் உள்ளாருக்கு இவ்வுலகம் இல்லாகி ஆங்கு என்று திருவள்ளுவர் சொல்கிறத வச்சு நம்ம தெரிந்து கொள்ளலாம் இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு பொருள் தேவைப்படுங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறோம் இது அவசியம் இல்லைன்னு சொல்லலை முக்கியம் அல்லாததுதே சொல்லப்பட்டிருக்கு அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம் அதுக்கடுத்து இன்பம்னு ஒன்று இருக்குது ஐந்து இந்திரியங்கள் மூலமாக அறியக்கூடிய விஷயங்களுக்கு சிற்றின்பம்னு பேர் அதாவது ஐந்து இந்திரியங்கள் ியங்கள்னா கருவிகள்ம் காது உடம்பு கண்ணு வாயு மூக்கு இது ஒரு சாஸ்திர பிரகாரம் எடுத்துக்கப்படுகிறது அதாவது சுரோத்ரம் துவக்கு சச்சு சிங்குவை ஆக்ராணம் அப்படின்னு சொல்லுவாங்க சுரோத்ரம் அப்படின்னா காதுன்னு அர்த்தம் துவக்கு அப்படின்னா உடம்புன்னு அர்த்தம் சச்சுன்னா கண்ணுன்னு அர்த்தம் சிங்குவைனா வாயுன்னு அர்த்தம் வாய் ஆக்ராணம் அப்படின்னா மூக்குன்னு அர்த்தம் இந்த மாதிரி ஐந்து ஞானேந்திரியங்கள் நமக்கு இருக்கின்றன அதை தமிழில் நல்லா சொல்லுவாங்க மெய்வாய் கண் மூக்கு செவின்னு சொல்லுவாங்க இதை நம்ம சாஸ்திரத்தில் இது ஒரு கிரமமாக சொல்லப்பட்டிருக்கு சமஸ்கிருதத்தில் சுரோத்திரம் துவக்கு சச்சு சிங்குவை ஆக்ராணம் தமிழில் காது உடம்பு கண்ணு வாயு மூக்கு அப்படின்னு பேர் இந்த சுரோத்திரம் துவக்கு சச்சு சிங்குவை ஆக்ராணத்தினால நம்ம அறியக்கூடியது என்னன்னு கேட்டால் கேட்குறோம் தொடு உணர்ச்சி அறிகிறோம் பார்க்குறோம் சுவை எறிகிறோம் வாசனை எறிகிறோம் அதாவது காதுனால் கேட்குறோம் உடம்புனால தொடு உணர்ச்சி அறிகிறோம் கண்ணுனால் பார்க்குறோம் நாக்குனால் சுவை எறிகிறோம் மூக்குனால் வாசனை எறிகிறோம் இந்த மாதிரி ஐந்து இந்திரியங்கள் மூலமாக ஐந்து விஷயங்களை நம்ம அறியிறோம் அனுபவிக்கிறோம் இதுக்கு சிற்றின்பம்னு பேர் இதுக்கு சிற்றின்பம்னு பேர் அதை சப்தம் பரிசம் ரூபம் ரசம் கந்தம்னு சொல்லுவாங்க சப்தம் பரிசம் ரூபம் ரசம் கந்தம் சப்தம்னா கேட்கறது பரிசம்னா தொடு ரூபம்னா பார்க்கறது ரசம்னா சுவை ஏறியது கந்தம்னா வாசனை எறியிறது இதுகெல்லாம் தெரிஞ்சுக்கிறோன்னு அவசியம் தெரிஞ்சுக்கிறோன்னு இந்த சமஸ்கிருத வார்த்தைகள்லாம் பின்னால் இதுகள்லாம் அப்படி வரும் இதுக்கு சிற்றின்பம்னு பேர் இந்த சிற்றின்பத்தை எல்லோரும் எப்போதும் விரும்புகிறார்கள் என்றால் இல்லை இந்த சிற்றின்பத்தை எல்லோரும் எல்லா காலத்திலும் விரும்புகிறாங்கன்னு கிடையாது அது எப்படின்னு பசி உள்ளவனுக்கு சிற்றின்பத்தில் இச்சை கிடையாது பசியை போக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குமே காமம் உண்டாது பசியுள்ளவனுக்கு காமம் உண்டாகாது பசியை போக்கணுங்கிற எண்ணந்தே இருக்கும் வறுமையிலும் நோய்வாய்பட்ட போதும் பிரச்சனையின் போதும் சிற்றின்பத்தை விரும்புவதில்லை படும் போதும் வறுமையாக இருக்கும் போதும் நோய்வாய் பட்டபோதும் பிரச்சனையின் போதும் சிற்றின்பத்தை விரும்புவதில்லை உடம்புக்கு நோய் வந்தபோது நோயிலிருந்து விடுபட வேண்டும் என்று மனிதர்கள் நினைக்கிறார்கள் மனிதர்கள் வறுமையில் இருக்கும் போது வறுமையிலிருந்து விடுபட வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அப்போது அவர்கள் இன்பத்தை விரும்புவதில்லை வயதானவர்களை கேட்டால் இன்பம் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை துன்பம் இல்லாமல் இருந்தால் போதும் சொல்லுகிறார்கள் வயசானவங்களை கேட்டால் சொல்றாங்க இன்பம் இல்லாட்டியும் பரவாயில்லப்பா தும்பமில்லாமல் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லுகிறார்கள் உதாரணத்துக்கு அல்வா லட்டு போன்ற இனிப்பு பதார்த்தத்தில் விருப்பம் உள்ளவர்கள் சக்கரை நோய் வந்தால் அல்வால் அட்டு முதலி விரும்புவதில்லை சக்கரை வந்துருச்சுன்னா பக்குவத்திலேயே போகக்கூடாது அல்வால் அட்டு இதுகள்லாம் சாப்பிடக்கூடாது இப்ப அதையும் மீறி சாப்பிட்றாங்க இன்னொரு மாத்திரை சேர்த்து போட்டுக்கரலாம் மனிதனுடைய அவல அதியை பார்த்துக்கறணும் அதே மாதிரி வீட்டு துக்ககரமான ஒரு சம்பவம் நடந்தபோது இனிப்பு பதார்த்தத்தை விரும்புவதில்லை இனிப்பில் விருப்பம் உள்ளவனே இனிப்பை பதார்த்தத்தை வேண்டாம் என்கிறார் இதை போல ஐந்து விஷயங்களும் ஒரு காலத்தில் விருப்பம் இல்லாமல் போய்விடுகிறது ஒரு காலத்து சிற்றின்பத்தில் விருப்பம் உண்டாகிறது ஒரு காலத்தில் விருப்பம் இல்லாமல் போய்விடுகிறது ஒரு காலத்து சிற்றின்பத்தில் வெறுப்பு உண்டாகிறது ஆகவே எல்லோரும் இன்பத்தை எல்லா காலத்திலையும் எல்லா இடத்திலையும் எல்லா சூழ்நிலையிலையும் விரும்புவதில்லை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதனால் சிற்றின்பமானது முக்கியம் அல்லாததாகும் எனவே இன்பமும் கௌன புருஷார்த்தம் எனப்படும் கௌன புருஷார்த்தமும் சொல்கிறோம் முக்கியம் அல்லாதன்னு சொல்கிறோம் இதுவரைக்கும் என்ன பார்த்தோம் மூன்று பார்த்தோம் அறம் பொருள் இன்பம் இது மூணுமே வந்து கவுனங்கிறத கொஞ்சம் விசாரணை பண்ணி பார்த்தோம் அவ்வையாரே சொல்கிறார் ஈதலே அறம் தீவினை விட்டு ஈதலே பொருள் காதலர் இருவர் கருத்து ஒருமித்து ஆதரவு இன்பம் பரனை நினைந்தியும் மூன்றையும் விட்டதே பேரின்பீடு என்று அவ்வையார் கூறுவதையும் நம்ம காணலாம் ஈதலே அறம் தீவினை விட்டு ஈட்டல் பொருள் காதலர் இருவர் கருத்து ஒருமித்து ஆதரவு இன்பம் பரனை நினைந்தியும் மூன்றையும் விட்டதே பேரின்ப வீடு ஈதலே அடுத்தவளுக்கு தர்மம் பண்றதே அறங்குற அடுத்தவளுக்கு அறம் நல்ல தீவினை விட்டு ஈட்டல் பொருள் நல்ல வழியில பொருளுக்கு லட்சணங்கிறார் வள்ளுவரே ஒரு இடத்துல சொல்றார் அரண் ஏனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து வந்த பொருளுங்கிறாரு தீவினை விட்டு ஈட்டல் பொருள் பொருளுக்கு சொல்ற காதலர் இருவர் கருத்து ஒருமித்து ஆதரவு பட்டதே இன்பம் இப்படி இன்பத்தை பற்றி சொல்ற பரனை நினைத்து பரனை நினைந்து அதாவது உண்மையான பொருளை நினைத்து இறைவனை நினைத்து நமத்தை நினைத்து ஆத்மாவை நினைத்து இந்த மூன்றையும் அறம் பொருள் இது மூன்றையும் விட்டு விடுவதே பேரின்ப வீடு அப்படிங்கிற ஆறு அவ்வையார் சொல்கிறார் இனி மோட்சத்தை பற்றி கொஞ்சம் விசாரிக்கலாம் மோட்சம் என்கின்ற அந்த முத்தி வந்து இரண்டு வகையாக சொல்லப்படுகிறது மோட்சம் வந்து இரண்டு வகையாக சொல்லப்படுகிறது ஒன்று ஜீவன் முத்தி அடுத்து விதேகமுத்தி ஜீவன் முத்தி விதேகமுத்தின்னு இருக்குது உடம்போடு வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது அடையும் முத்திக்கு ஜீவன் முத்தின்னு பேர் உடம்போடு வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது அடையிற முத்திக்கு ஜீவன் முத்தின்னு பேர் சரீரம் அழிந்த பிறகு அடையும் முத்தி விதேகமுத்தி எனப்படும் இந்த உடம்பு வந்து அழிஞ்ச பிறகு அடையக்கூடிய முத்திக்கு விவேக முத்தின்னு பேர் யார் ஒருவர் ஜீவன் முத்தி நிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாரோ அவருக்குத்தான் விவேக முத்தி சித்திக்கும் யார் ஒருவர் ஜீவன் முத்தி நிலையில் இருக்கிறாரோ அவருக்குத்தான் விவேக முத்தி கிடைக்கும் நிறைய பேர் இப்ப எப்படி இருந்துக்கோட்சம் கிடைக்கும் கிடைக்காது உடம்போடு இருக்கும்போது ஜீவன் முத்தி நிலையிலே இருக்கணும் ஜீவன் முத்தி நிலையில இருப்பவர்கள் ஜீவன் முத்தர்கள் அவர்த்த ஞானிகள் அவர்களுக்குதான் மோட்ச விவேக முத்தி அடைய முடியும் மோட்சம் அடைய முடியும் அவர்கதே பரவாயில் நிலையை அடைய முடியும் அதனால உடம்பு இருக்கும் ஜீவன் முத்தி நிலையை அடையணும் அதுக்கு ஆத்ம ஞானம் வேணும் அதை தான் நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம் இது இல்லாமல் இந்த மோட்சன் இல்லாமல் பக்தினால் அடையக்கூடிய முத்தின்னு இருக்குது அதுக்கு பதமுத்தி என்று சொல்லப்படுகிறது பக்தி பண்ணுறதுனால அடியார்கள் அடையக்கூடிய முத்திகள் இருக்குது அது வந்து சாலோகம் சாமிப்பியம் சாரூபியம் சாயுட்சியம்னு சொல்லி நான்கு வித விதமான முத்திகள் இருக்கின்றன சாலோகம் சாமிப்பியம் சாரூபியம் சாயுஜியம் சொல்லி நான்கு வகையான உத்திகள் இருக்கின்றன சாலோகம் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் அரசன் இருக்கிற குடிமக்கள் இருக்கிறார்கள் அதே போல இறைவனது உலகத்தில் வசித்தல் சாலோகம் எனப்படும் அரசனுக்கு குடிமக்களுக்கு இருக்க சம்பந்தம் மாதிரி இறைவனுக்கு இந்த அடியாருக்கு இருக்கக்கூடிய அந்த தொடர்பு அந்த அளவுக்கு தொடர்பு அதுக்கு சாலோகம்னு பேர் சாமி பி எம்னு ஒன்று இருக்குது அரசனது வேலையாட்களைப் போல இறைவனது அருகாமையில் வசித்தல் சாமி பியம் எனப்படு அதாவது அரசனதுக்கு வேலையாள்கள் இருக்கிறாங்க அதை போல இறைவனது அருகாமையில் இருக்கிறதுக்கு சாமிப்பியம்னு பேர் ஆச்சா சாரூபியம்னு அடுத்து அரசனது தம்பியைப் போல இறைவனது ஒத்த உருவத்தை பெறள் சாரூபியம்னு பேர் அரசனது தம்பியை போல இறைவனது ஒத்த உருவத்தை பெறள் சாரூபியம்னு பேர் இதுக்கடுத்து சாயுச்சியம்னு ஒன்று இருக்குது அரசனது மூத்த பிள்ளையைப் போல இறைவனை ஒத்து எட்டு வகையான சித்துக்கள் அடைதல் சாயுட்சியம் எனப்படும் அஷ்டமா சித்திகள்னு சொல்லுவாங்க அரசனது மூத்த பிள்ளையை போல இறைவனதை ஒத்து எட்டு வகையான சித்துகள் அடைதல் சாயுட்சியம் இப்படி இதெல்லாம் பக்தினால் அடையக்கூடிய பதமுத்திகள்னு பேர் இந்த நாலு நான்கில் முன்னுக்கு முன்னு உள்ளதை உள்ளவற்றில் பின் உண் பின்னுக்கு பின்னு உள்ளவை மேலானது சிறந்ததாகும் முன்னால் இருக்கிறது காலத்தில் பின்னால் இருக்கிறது மேலானது அதுக்கு பின்னால் இருக்கிறது மேலானது அப்படிங்கிறது கருத்து அதாவது சாலோகத்தை விட சாமிப்பியம் சிறந்தது சாமீப்பியத்தை விட சாரூபியம் மேலானது சாரூபியத்தை விட சாயிட்சியம் மேலானது அப்படிங்கிறத கருத்து இது பார்த்தோம் இதுக்கு அடுத்து இது இல்லாமல் சொற்கோலோகம்னு ஒன்று என்று சொல்லப்படுகிறது அதாவது சொர்க்கலோகம் என்று சொல்லப்படுகின்ற தேவலோகம் இந்திரலோகம்னு ஒன்று இருக்கு அதாவது தேவர்கள் வசிக்கும் இடம் தேவலோகமாகும் தேவர்கள் வசிக்கக்கூடிய இடம் தேவலோகம் தேவலோகத்துக்கு அதிபதி யாருன்னு கேட்டால் இந்திரன் அதுக்கு தலைவரி அதிபதி இந்திரன் தேவர்கள் எப்போது இன்பத்தை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறார்கள் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது தேவ பொழுது எப்பொழுது இன்பத்தை அனுபவித்து கொண்டே இருக்கிறார்கள் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது வேதம் சொல்லுது அந்த தேவலோகத்தில் இந்திரலோகத்தில் கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய காமதேனு என்கின்ற பசு இருக்கு கற்பக விருட்சம் என்று சொல்லக்கூடிய கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய மரம் இருக்குது அதுக்கடுத்து அஷ்தரஸ்திரிகள் எனப் என்கிற அரம்பை ஊர்வசி மேனகா ரம்பா திலோத்திமை இருக்கிறார்கள் அஷ்தரஸ்திரிகள் இவையெல்லாம் தேவலோகத்தில் இருக்கிறார்கள் எப்போது வாடாமல் இருக்கின்ற பாரிஜாத மலர் இருக்கிறது பாரிஜாத மலர் அது வந்து தேவலோகத்தில் இருக்குது அது எப்போதும் வாடாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஐராவதம் என்கின்ற யானை உள்ளது ஐராவதங்கிற யானை உள்ளது தேவலோகத்தை அடையணும்னா அக்னிகோத்திரம் சோம யாகம் என்கின்ற யாகம் செய்ய வேண்டும் அக்னி கோத்திரம் சோம யாகம் என்ன இன்று சொல்லப்படுகின்ற யாகமெல்லாம் பண்ணணும் இல்லைனா புண்ணியம்லாம் பண்ணலாம் அது இல்லாமல் புண்ணியம் பண்ணினாலும் தேவனாக போய் பிறக்கலாம் அதனுடைய புண்ணியத்தினால் தேவனாக போய் சொர்க்கத்து லோகத்தில் பிறக்கலாம் இந்த சோம யாகம்லாம் வளர்த்தோம்னா அந்த புண்ணியத்தினால் தேவனாக போய் சொர்க்கத்தில் போய் பறக்கலாம் அங்கு வாழும்போது இன்பமாக வாழலாம் அங்கு வாழும்போது இன்பமாக வாழலாம் புண்ணியம் தீந்த பிறகு திரும்பவும் பூமியில் வந்து பாவபுண்ணியத்துக்கு ஏற்றால் போல ஏதாவது பிராணியாகவோ மனிதனாகவோ பிறக்கணும் புண்ணியம் தீந்த பிறகு திரும்பவும் மனிதனாகவோ பிராணியாகவோ வந்து பிறந்து ஆகணும் இப்போ நம்ம ஒரு டூர் போகிறோம் வச்சுக்கிடுவோம் ஒரு ஐயாயிரம் ரூபா எடுத்துகிட்டு டூர் போகிறோம் போகிறோம்னா அந்த டூ ஐயாயிரம் ரூபா செலவழிக்கிறது அந்த ரூபா செலவழிக்கிறதுக்குள்ள திரும்பவும் வீடு வந்து சேரணும் அங்கே காசு இல்லாமல் அங்கே டூர்லாம் போய் அங்கே இருக்க முடியாது அதே போல் காசு ஊருக்கு வந்தால் ஆகணும் அதே போல் புண்ணியம் பிறந்திருந்தாலும் திரும்பவும் பூமிக்கு வந்து பிறந்த அது மனிதனாகவோ மிருகமாகவோ பாவப புண்ணியத்தை பொ பொ பொ பொறுத்து பிறக்க வேண்டியது இருக்கோ என்று வேதங்கள்லாம் வேதங்கள் சொல்லுகின்றன இப்போ நம்ம சோமயாகம் மற்றும் புண்ணியத்தினால் சொற்கலோகம் அடையலாம்னு பார்த்தோம் சோமயாகம் புண்ணியத்தினால சொர்க்கம் அடையலாம்னு பார்த்தோம் முதல்ல இறைவனை நோக்கி பக்தி செய்வதனால் பதமுத்தி என்று சொல்லப்படுகின்ற சாலோகம் சாமீப்பியம் சாரூபியம் சாயித்தியம் இந்து சொல்லப்படுகின்ற பதம் புத்தியை அடையலாங்கிறதையும் பார்த்தோம் ஆத்ம ஞானத்தை அடைந்தால் மோட்சம் எனப்படுகின்ற பிறவா நிலையை அடையலாங்கிறதையும் நம்ம பார்த்தோம் ஆத்ம ஞானத்தை அடைஞ்சோம்னா மோட்சம்னு சொல்லப்படுகின்ற பிறவா நிலையை அடையலாங்கிறதையும் பார்த்தோம் இவைகள் எதுவுமே செய்யலைன்னா அடுத்தடுத்து பிறவி எடுக்கவும் இறக்கவும் பிறவி எடுக்கவும் இறக்கவும் என்று ஜன மரண சம்சாரம் தொடரும் ஜனன மரண சம்சாரம் நம்மளை தொடரும் இது எல்லாம் எதுவுமே செய்யலைன்னா பக்தி பண்ணலைன்னா யாகம் பண்ணி சொர்க்கத்துக்கு போகலைன்னா ஆத்ம ஞானம் அடையலைன்னா இந்த நிலையெல்லாம் அடையாமல் நம்ம பாட்டுக்கு வாழ்ந்தோமோ பிறந்தமா இருந்தோம்னா கடைசியில் எப்படி இருக்கும்னா அடுத்து இன்னொருக்கு பிறந்துக்கிற வேண்டியது இறந்துக்கிற வேண்டியது அப்படிங்கிற நிலையிலே அப்பயே போய்கிட்டு இருக்கும் பிரச்சனை ஒன்றும் இல்லை பிரச்சனைனால என்னங்கிறத அப்புறம் பார்க்கலாம் பிறந்தால் என்ன பிரச்சனைங்கிறது மாணிக்க வாசகரே அதுக்கு என்ன சொல்கிறார் சாதாரண சாஸ்திரத்தில் புனரபி ஜனனம் புனரபி மரணம்னு சொல்லப்படுகிறது புனரபி ஜனனம் புனரவி மரணம் அதனே மாணிக்க வாசகம் சொல்றார் புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாய் பல் விருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்ல அசுராய் முனிவராய் தேவராய் செல்லான் நின்றே தாவர சங்கமத்தில் எல்லா பிறப்பும் பிறந்தளித்தே நின்பெருவான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு வீடு நின்கிறார் அதத்தையும் சொல்றார் புல்லாயு பூடாயு புழுவாயும் மரமாயி பல்விருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்கலாய் வல்ல அசுரராய் முனிவராய் தேவராய் செல்லான் தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தலைத்தே நெம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்றி வீடு விட்டேன் நிற்கிறார் இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த வகுப்பில் காணலாம் திருச்சி வளம்